حدیث <سؤال> آئی آئی مپتی موجود. فاطمہ بن قیس رضی அவர்களிடம் வந்தேன் அபு ஜஹம் மூவாவியா ஆகிய இருவரும் என்னை திருமணம் செய்ய விரும்புகிறார்கள் என்று கூறினேன் உடனே நபி சொல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் ஏழை அவரிடம் சொத்து கிடையாது அபு ஜஹமோ தன் தோள்பட்டையிலிருந்து கைத்தடியை கீழார் என்று கூறினார்கள் அபு ஜஹம் பெண்களை அடிப்பவர் என்று முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் உள்ளது தன் தோள்பட்டையிலிருந்து கைத்தடியை கீழறக்க மாட்டார் என்று அறிவிப்பதற்கு இதுவே விளக்கமாகும் அதிகமாக பயணம் செல்வார் என்பதும் இதன் கருத்தாகும் என்று கூறப்படுகிறது